ஒரு நாள் சரி செய்யப்பட்டனி அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் தொழுகைக்காக அவர்களுடைய இடத்தில் போய் நின்றதும் குளிப்பு கடமையானது நினைவுக்கு வந்ததால் பார்த்து உங்களுடைய இடத்திலேயே நெல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றார்கள் பின்னர் அவர்கள் குளித்து விட்டு தலையிலிருந்து தண்ணீர் சுட்ட சுட்ட வந்தார்கள் தக்பீர் சொல்லி தொழுகை நடத்தினார்கள் நாங்கள் அவர்களுடன் தொழுதோம்